வணக்கம் ஜனவரி இருபத்தி மூன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று நற்றினையின் பொதுவு குவியலுக்காக லி சமிஸ்தா ஊராட்சி நாமக்கல் நேற்றைய கேள்விகளான பதில்களை காண்போம் இந்தியாவில் உள்ள மத்திய பிரதேசம் மாநிலம் அதிக அளவில் சிறுத்தைகள் எண்ணிக்கையை கொண்டிருக்கின்றது உலகின் தேவையில்லின் மிக பெரிய ஏற்றுமதிப்பாளர் சீனா பதினேழாவது வணிகத்தை எழுத்தாக்குதல் அறிக்கையில் இந்தியாவின் தரவரிசை அறுபத்தி இனி இன்றைய கேள்விகளை காண்போம் மீன் விவசாயிகளுக்கான இந்தியாவின் முதல் உதவி மையம் சமீபத்தில் எங்கு திறக்கப்பட்டது இந்தியாவின் முதல் பாலின தரவு மையம் எங்கு நிறுவப்பட உள்ளது சமீபத்தில் எந்த பல்கலைக்கழகத்தை மினி இந்தியா என்று பிரதமர் மோடி பாராட்டியுள்ளார் இன்றைய கேள்விகளுக்கான பதில்களை நாளை நற்றினை குவியலில் காண்போம் நன்றி வணக்கம்